தொகைக்கு இக்காமல்பட்ட பின் ஒரு மனிதர் வந்து நபிசல்லு அலி வசல்லம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அதனால் அவர்கள் தொழுகைக்கு தாமதமாக வந்தார்கள் என்று அனஸ் அலியுள்ளாஹும் அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸை கூறினார்